அவர்கள் கூறினார்கள் எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் அல்லாஹுவிடம் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்தில் கதிர் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவரது நுந்தைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் இதை அபோஹா ரல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்